அந்த வாய் எப்படி இருக்குது அப்படி அந்த பல்லனுடைய நுனி தெரியற மாதிரி அந்த சிரிப்பு ஒரேடியாவ சிரிச்சு விழம்பாது ஒரேடியா கடுக்கட்டு குமிழ் சிரிப்பும் நம்ம எப்படி இருக்கணும்ங்கறத கூட நடராஜா சொல்லி வச்சிருக்க குனித்த பூர்வமும் வாய் ஆனா சிரிக்கும் அது என்ன சார் வாயோ குவிந்திருக்கும் ஆனா சிரிப்பா இருக்கும் அதாவது புன்முருவல் புன்முருவல் அப்படின் புன்முருவல் அது மாதிரி இந்த திருமேனியில் அந்த வாய் எப்படி இருக்குதான் ரொம்ப அருமையாக செவ்வாய் மலரும் அதுக்கு மேல அந்த வாய்க்கு மேல கொஞ்சம் மேல பாரு அப்படின்னா என்ன சுவாமி நமக்கு ரெண்டு கண் இருக்குது அங்க மூணு கண்ணு இருக்கு அந்த முக்கன்னுடைய ஒரே ஒரு பெருமாள் தான் முக்கும் பங்கய்சங்கரம் நான்கும் திருக்கைகள் நான்கும் அதை பார்த்தா அப்படி இருக்கு தாமரை அப்படி மலர்ந்துருக்கு மாதிரி தாமரை மாதிரி மலர் அவ பங்கையச்சங்கை நான்கும் அப்படி இடது கையில சார் ஒரு புத்தகம் இருக்குனர் என்ன புத்தகர் ஆண்டவன கல்வியாக்கு நான்மறை ஆகிய புத்தகம் இருக்குதான் சரி அப்புறம் கும்பமும் அமுத கும்பமும் இன்னொரு கையில என்ன இருக்கனர் அமுத கும்பம் அமுதம் அப்படி வச்சு மாறி ஏனென்றால் தன்னை வழிபடுகின்ற உயிர்களுக்கெல்லாம் எப்படி இருப்பான் எப்படி இருப்பான்னு நம்மளை கேட்டேன் என்ன பண்றது அனுபவிச்சவங்களை கேட்கணும் என் சுவாமியே எப்படி இருந்தாங்க திருப்பெருந்துறையில அப்படியாப்பாறா போ தேனாயின் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தேனா ஆமங்க அமுதமா இருந்தார் அவர் வச்சிருக்காரு உனக்கு தந்தாரான் உனக்கு எனக்கு அருளார் அமுதத்தை வாரி விழுங்கினேன் எங்கள் பெருமான் குருந்தபுரத்திலிருந்து பார்த்துல இருந்து அவன் அமுதத்தை வாரி வழங்கிக் கொண்டே நானா பருகிக்கொண்டே இருக்கிறேன் இடையில என்னுடைய ஆன்மா விக்குதே தவிர அவன் வழங்குவதில் ஒண்ணும் குறையில்லை அமுத கும்பமும் கையில் அப்படிப்பட்ட அருமையான கும்பம் அருமையான வலது கைய மெஞ்ஞான போதமுத்திரை அதான் சின்முத்திர சின்முத்திரை கேட்ட அது ரெண்டு மட சொல்லு சித் முத்திரை அது ரெண்டும் சேரும்போது சின் முத்திரை என்றாயது சித் அப்படினா ஞானம் முத்திரை ஞானம் பெறுவதற்கான அடயாளம் அட காட்டது அதே முத்திரேனும் ஒரு அடயாளம் அப்ப என்னது ஞானத்தை உயிரே அடைய வேண்டும் என்றால் இதுதான் அந்த அடயாளம் இதுக்கு முத்திரைனும் பேர் வடிவம் ஆனா இது எதை சொல்லுகிறது இந்த ஆன்மா பெருமானுடைய ஞானத்தை பெற்று திரும்பி அடையணும் adipirunda ipirukonu என்று காட்ட சின் முத்திரோ அடிக்கடி சொல்லுவோம் வாரியசாமியெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி தன் வாழ்நாள் முழு அந்த நடுவில் இருக்கிறது ஆணவம் அடுத்த இருக்கிறது கண்மம் அடுத்து இருக்கிறது மாய்ள அது ஏன் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சிருப்போம் இந்த எல்லாவர்கள் எது பெருசுங்குது நான் தான் பெரிய வேங்குது அதனால இது ஆணவம்னு பெருவிச்சோம் அருமையாக சித்தாந்தம் படித்தவங்கெல்லாம் வந்திருப்பீங்க பாழா போன அந்த ஆணவம் என்று மட்டும் இல்லைன்னு சொன்னா நாம் இவ்வளவு அல்லர் பாடுபட வேண்டிய உமாவதி ரொம்ப அருமையான இருள் இன்றைய துன்பு ஏன் இந்த பாழா போன ஆணவம் சொன்னா நமக்கு ஏன் பா துன்பம் இருக்குது துன்பம் இல்லை அந்த சனி இருப்பதனால தான் இருள் இன்றைய துன்பு ஏன் மா வடிவில் சின்னது ஆனா கல்யாணம் ஆனவன்னு மூணு சுத்து வரணும்னு சொன்னவன்னு மாப்பிள்ளை பொண்ணை கை பிடிக்கட்டும் பெண் வை பிடிக்கட்டும்னு இந்த நாலு விரலும் திண்டை விரலும் நடத்தான் இதுல பிடிக்கிறது அப்படி இதுல பிடிச்சோம் வேணும் வேணாம் ஜென்மத்துக்கும் வேணாம் இதுல பிடிக்கவே கூடாது இதுல பிடிக்கிறதா இதுல பிடிக்கிறதா மூத்தது மூளை சின்னது காலைங்கிறது இதுதான் பிடிக்குது அல்லவா இது மட்டும் அல்லவா ஆகவே பெண்ணினுடைய கையை முதல் முதல் தொடுகின்ற பெரும் பேரு பெறுவது இந்த விரலுதான் இது மாய எல்லாம் மாயை தானும் ஏன்னா இந்த மூன்றுலோடு இந்த உயிரானது சேர்ந்திருக்கிறது எனவே இந்த மும்பலத்தையும் நீக்கி இந்த உயிரானது எங்கே அடையினும்னர் இதுதான் இறைவன் தன்னந்தனியா இருக்க ஏகன் ஆகி இறைவன் நிற்க அப்படிங்கிறமே சமயானபோத்துல ஏகன் ஆகி நிற்க அதனால இந்த ஏகனாகி நிற்கின்ற இறைவனிடத்திலே இந்த ஆன்மாவானது இப்படி போய் அடையணும் அடைந்தா எது போயிடும் இந்த மூணும் பூடும் ஆணவம் கண்ணும் ஆயி மூணும் இப்படி போய்விடும் முன்னுதாரணம் உண்டுடா இந்த மாதிரி சின்முத்திரையத்தான் ஒரு பெரிய மனுஷன் பார்த்தார் ஒரு அமைச்சர் பெருமகன் மாண்பு மிக அமைச்சர் நூற்றாண்டு தெரியல அவர் மதுரையிலிருந்து வந்த மாண்பு அமைச்சர் போனார் அந்த குருநாதனை போய் வணங்கினார் வணங்கினவுடன் என் இந்த மூன்றும் இந்த ஆன்மா விட்டு நீங்க பார்த்து தின ஒன்னு இந்த மூன்றும் நீங்க போச்சு நீங்க போச்சு நீங்களா சொல்றீங்க நானா சொல்லுவனா நானா சொல்லுவனா மும்பை மாலம் அருவித்து முதலாய முதல் வந்தாள் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்தே ஆர் பெருவார் அச்சோவே ஆகிய மும்மை மலம் அறுத்து அந்த மும்மை மலம் ஆணவும் கண்ணும் ஆகி இதைத்தான் சின்முத்திரையோடும் அப்ப உடம்பெல்லாம் பளிங்கான மீன் தூய்மையான மீன் திருவடி மட்டும் செக்கச்சிவே இருக்கிற திருவடி அந்த வாய் மலர்கின்ற இடத்துல அப்படி புன்சிரிப்பான மேலே மூன்று கண்கள் கையிலே ஒரு அருமையான நான்மறையாக இருக்கிற புத்தகம் இருக்குது ஒரு கையிலே அந்த அமுத கும்பம் இன்னொரு கை இப்படி காட்டுகிறது சின்முத்தரையோடு இப்படிப்பட்ட அருமையான வடிவோடு கூட தரித்ததர் தனிமை போதன் முன் எழுந்து ஏத்த அப்படிப்பட்ட ஒரு பெருமான் அந்த கல்லால கூட அப்படி தோன்றிடனும் அது என்ன வடிவு தட்சிணாமூர்த்தின் பேர் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தட்சிணம்னா தெற்கு மூர்த்தி தெரியும் தெற்கு நோக்கிய வடிவம் தெற்கு நோக்கி கொண்டிருக்கிற வடிவம் அந்த வடிவமானது தோன்றிக்கோன்றிய மாத்திரத்திலே என்ன பெருமகிழ்ச்சி எனவே இப்பொழுது நமக்கு பெருமானான நமக்கு காட்சி கொடுக்க அதனால் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் கொஞ்சம் இப்படிப்பட்ட வடிவோடு வந்த வருகிறான் கடைசி பாட்டு மட்டும் சொல்றேன் சீதமணி மூரல் திருவாய் திரிதரும்ப மாதவர்கள் காண வெளி வந்து வெளி நின்றான் நாதமுடி வாயளவி நான் மரையின் அந்த போதவடி வாகினிரை பூரண புராணம் அப்படி ஒரு அந்த சந்தத்தோடு படித்திருக்கா சீதமணி மூரல் திருவாய் திரிதரும்ப வாயானது முன்ன சொன்ன மாதிரி அந்த புன்முருளோடு இருக்குதான் சிலேசான சிரிப்பு ஆனா வாய் குவிந்திருக்குது மாதவர்கள் காண வெளி வந்து வெளி நின்றான் பெரிய இப்படிப்பட்ட பெருமானை பார்ப்பதற்குரிய தவம் பெற்றவர்கள் எல்லாம் வந்து கண்டு மழுமாறு அப்படி வெளியில் வந்தான் தோன்றினானான் தோண்டியவன் நான் மறையின் அந்த போதவடிவாக பூரண புராணன் அந்த வேதமே வடிவாக இருக்கிற பெருமான் அப்படி தோண்டி அந்த கல்லால மரத்தின் கீழே தோன்றினான் என்று சொன்னார் ரொம்ப அருமையான பாட்டு இதிலே, சொல்லுகிறான் இந்நீரத்த போது பாட்டு வேற இல்ல ஆமா ஆ இது நீரைபறால் பரம்பிஞான நீரா இதுக்கு முன்னாள் பாட்டு ஆமா இந்த மாதிரி நான் தட்சாமூர்த்தி வேண்டிய உடனே இவர்கள் போய் விண்ணப்பித்தார்கள் இந்த முனிவர் கண்ம முனிவர் எல்லாம் போய் விண்ணப்பித்தார் பெருமானை எனக்கு இது மாதிரி நான்வரைகளுடைய பொருள் தெரியவில்லை உடனே அந்த பாருங்க ஒரு அருமையான ஒரு குறிப்பு இப்ப போய் கேட்டது எங்கே தட்சிணாமூர்த்தி கிட்ட அங்கிருந்தபடியே அந்த பெருமான் அருள் செய்திருக்கலாம் செய்யாமல் அந்த கல்லால மரத்தின் இருந்த அந்த குருமூர்த்தி மெதுவாக அவரை அடைத்து கொண்டு சொக்கநாதருக்கு வந்துடான் சொக்கநாதர் இருக்கிற இடத்துல வந்தாரான் வந்து சொக்கநாதர் இருக்கிற இடத்துல அந்த வெறிவரை செய்தாராம் என்ன பொருள் அதுக்கு என்ன பொருள் நீங்க தட்சிணாமூர்த்தி இருந்து அங்கேயே நீங்க வேகத்துக்கு பொருள் செஞ்சுட்டா நம்ம மூலம் என்ன வேணும்னு சொன்ன கேட்டா அப்ப சொக்கநாதருக்கு ஒண்ணும் தெரியாதாட்டு இருக்குது இது வேணும்னா அங்கதான் போக மாட்டிருக்கு என்ன நினைப்போம் நமக்கு வழங்குறதுக்காக குருமூர்த்தி என்றும் சிவலிங்க திருமேனி என்று வைத்திருக்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒரே ஒருவன் தான் ஒருவன் என்பதை நாம் உணர்த்துவதற்காகத்தான் அங்கிருக்கிற கல்லால மரத்தில் இருக்கிற பெருமான் இங்க வந்து உணர்த்துவாராயினார் இல்லன்னா நீங்க ரெண்டும் அர்த்தம் அல்ல அல்லது சிவலிங்க திருமேனிக்கு ஒன்னும் தெரியாதிருக்கு சிவனேன்னு இருக்க மாட்டிருக்கு என்று சொல்லிவிட்டான் இல்ல இந்த சிவலிங்க திருமேனி என்பதே நாம் உளங்குண்டு நாம வைத்துக் கொண்ட ஒரு திருமேன் ஒரு குறியாக அடையாளமாக வைத்துக் கொண்ட திருமேன் அந்த குருமூர்த்தி இந்த சொக்கநாதனுடைய அந்த எல்லைக்கு வந்து அங்கிருந்த வண்ணம் செய்கிறாராம் இதுதான் சிவஞான சித்தியார் சொல்லிட்டு சிவஞான சித்தியார் போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல்வோரார் தம்பி இப்படியே வளமா வரும்போது மீண்டும் தெரியுமா செப்பு திருமீன் தெரியுமா சோமா இருக்கு சோம உம ஸ்கந்தன் சோமன் பெருமான் உமை அம்மா முருக பெருமான் மூணு சேர்ந்துதான் சோமா அது பத்தியா குழந்தை குட்டியோட இருக்கு என்ன நீ குழந்தை குட்டியோட இருக்கு அது குழந்தைகுட்டியோட இருக்கு போகியாய் இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார் அவன் போகியா இருப்பதனால் நாமெல்லாம் போகியாக இருக்கிறோம் அவரே நீங்க இப்படி பிரகாரம் வரும்போது தெற்கு பக்கம் வரும்போது பார்த்தா என்ன மாதிரி நோக்கி பார்க்கும்போது என்ன இருக்குது அடாரா அப்படியே தஷணாமூர்த்தியா இருக்கு அது ஏன் சுவாமியினார் யோகியாய் இருந்து உயிர்க்கு யோகத்தை புரிதல் ஓரார் அவன் தான் யோகம் கொண்டாதான் நீங்கெல்லாம் யோகம் கொள்வீங்க ஆன்மாக்கள் யோகியில் நின்று தம்மை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் தன் யோக காட்டுகின்றான் எனவே அவன் கொள்ளுகின்ற வடிவோ குறிக்கின்ற செயல்களோ உயிரளுக்காக இன்றி ஆகவேதான் இங்கே யோகியா உயிர்க்கு யோகத்தை செய்கின்றவனும் அந்த சொக்கநாதன் தான் போகியா போகத்தை வழங்குவதும் சொக்கநாதன் என்பது நாம் அறிய பெருமான் அங்கே போயிருந்து அங்கே வேதத்தை இப்பொழுது அந்த சிறந்த பெருமானும் போது ஒரு கருத்து இவர் சொல்ற பொருளை பக்கா சைவ சித்தாந்தமா இருக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த நான் மறைகளும் இந்த மாதிரி சைவ சித்தாந்த உண்மைகளை கூறுகின்றனவா என்பதை என்ன தெய்வது ஆண்டவன் சில தத்துவக்கூறுகளை தோற்றுவிக்கிறான் என்ன இப்ப நல்ல சிவஞானம் சைவிதாந்த வகுப்புல சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் கிடையாது ஒரு அமைப்புப்பா ஆன்ம தத்துவம்னு பேர் ஆன்ம தத்துவம் உடனே பையன் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிச்சு கேட்டா இன்னைக்கு பையன் வந்து என்ன மணி கேட்டாலே வாத்தியாரு சரியா இல்லைன்னு அர்த்தம் ஆமா போர் அடிக்குதுன்னு அர்த்தம் அதனால பையன் வகுப்புல கேட்கும் போது என்ன கேட்குமன் வெடிக்கா சொல்லு ஆகவே ஒன்னும் இல்ல தெரியும் உங்களுக்கு நான் நினைவுக்காக சொல்றேன் இந்த ஆன்மா உயிர் கரையறணும் அவ்வளவுதானே இந்த கரையறணும் என்ன பண்ணணும் என்று கேட்டா இதுக்குரிய சூழலை கொடுக்கணும் சந்தர்ப்பம் கொடுக்கணும் என்ன சொல்றான் சார் சாதாரண ஒண்ணும் தெரியாதவங்க எல்லாம் பெரிய நாளைக்கு ஐஏஎஸ்ஆரணும் அவனுக்கு ஏன் ஐஏஎஸ்ஆ வர முடியலன்னு கேட்டா அவனுக்கு தக்க சூழ்நிலை அமையல சந்தர்ப்பத்தை கொடுக்கல நம்ம அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையும் கிடைச்சதுன்னா ஐஏஎஸ் எல்லாரும் ஆகுவான் அப்படிங்கிறம இல்ல இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை கொடுப்பதுதான் சீக்வல் டு தத்துவம் என்ற பெயர் வேற ஒண்ணும் இல்ல தத்துவம் பெயர் அப்ப இந்த உயிரானது கரையேறணும் என்ன பண்ணணும்னு என்ன வேணும் இந்த உயிருக்கு துணையா ஒரு அஞ்சு பேர் முன்ன அனுப்புவோம் என்ன முன்னாடி உடம்பு அப்புறம் வாய் கண் மூக்கு செவி இந்த மாதிரி பொருள் முதல்ல கொடுக்கணும் கொடுத்தாதான் இந்த சூழ்நிலையை கொடுத்தா தான் படிப்பான் அப்ப இந்தா போதுமா இந்த ஐந்து நாளையும் பயன்படுத்தி என்ன செய்யணுங்கிறது தெரியணும் அதுக்காக ஒரு அஞ்சு இந்த உடம்புனால என்ன தொட்டு பாக்குறோம் மூக்குனாலும் காதுனால எனவே சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று சொல்லுகின்ற அந்த ஐந்து பொறிகளால் அனுபவிக்கப்படுகின்ற அந்த புலனையும் கொடுக்கணும் அப்ப ஒரு அஞ்சு முன்ன கொடுத்தீங்க இப்போ ஒரு அஞ்சு கொடுத்தீங்க அஞ்சு அஞ்சும் பத்து இப்போ சுவைக்கணும் அப்படின்னு சொன்ன எங்க சாப்பாடு நடந்தா தானே போலாம் என்ன வேணும் கை வேணும் இல்லன்னு எங்க எடுத்து வைக்கும் ஸ்பூனா இருந்தாலும் ஸ்பூன்ல பொயில கிண்டனும் இங்க இருக்கிற சரக்கு இங்க அப்ப கை வேணும் அப்புறம் கையில இருந்து எடுத்துட்டா மட்டும் போதுமா வாய் வேணும் அதுங்களா சரி நல்ல சார் பியூர் நீங்க முந்திரி பருப்பு சரிக்கு சரிங்க சக்கரை பொங்கல் அதனால நான் வேற எதையும் பார்க்கலீங்க ஒரே தாக்கு தாக்கி விட்டுங்க எத சக்கரை பொங்கலை நெய்யும் அதையும் போட்டு முந்திரி பருப்பு சக்கரை பொங்கலை உள்ள தள்ளிட்டா என்ன ஆகிறதுன்னு ராத்திரி சார் அல்ல படுக்க போகும் எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டான் எதையும் நான் சொல்ல மாட்டேன் தன்னி வசதியெல்லாம் அங்கேயே இருக்குங்களான்னா எல்லாம் அங்கேயே இருக்குன்ட்டான் சிவ சிவ இல்லமா என்ன என்ன வேண்டி இருக்குது என்றால் ஆமா ஏதோ போடுறவங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு நாம் பாடு தாக்கிட்டம்னு சொன்னா எப்போ ஒரு தரம் ரெண்டு மூணு தரம் எழுந்திரிக்கிறீங்க அது ரெண்டு வேலை செய்யுது ஒன்று சிறுநீர் கழிக்குது ஒன்னு ஒன்று மலமா தள்ளுது இந்த அஞ்சையும் சேருங்க அஞ்சும் சேருங்க கை கால் வாய் எருவாய் கருவாய் இது தொழில் செய்வதற்கு இந்த அஞ்சியும் இடம் அந்த தெரிஞ்சாதான நீ முதல்ல இங்கே இருக்கணும்னா எது வேணும் நம்ம தாங்கிறதுக்கு எது வேணும் நிலம் வேணும் இல்லைவா த நிலம் இருந்த தங்கிட்டா மட்டும் போதுமா காற்று வேணும் சுவாசிக்கிறதுக்கு காற்று இல்லைன்னா போயிடுச்சு காற்று வேணும் காத்து இருந்தா போதுமா சார் ரொம்ப டயர்டா இருக்கு ஒட்டமில்ல தண்ணி கொடுக்கலாம் தண்ணி வேணும் சரி இங்கே போடுறதெல்லாம் சரிக்கு நம்ம என்ன பண்றது போட்டது அப்படியே இருந்ததுன்னா நெருப்பு வேணும் நாமெல்லாம் இயங்குவதற்கு வெளியே வேண்டிய இடைவெளி வேணும் வானவெளி அப்ப என்ன ஆச்சு நிலம் நீர் தீ வலி வெளி அஞ்சு ஆச்சு இருபது ஆச்சு இருபதும் நான் சாப்பிடணும்னு சொன்னா மனசு என்ன பண்ணணும் சாப்பிடும் சொன்னா தானே செய்வோம் மனசு வேணும் நினைக்க தெரிந்த மனமே அது வேணும் மறந்துடாதீங்க மறக்க தெரியாதான்னு மறந்துட கூடாது நினைக்க தெரிந்த மனமே நினைந்து கொண்டேரு மனத்தினுடைய செயல் என்ன செயல் என்ன மட்டும் சைவ சித்தாந்திகள் நம்ம கிட்ட இருக்கிறத வாங்கி ஏண்டா நீ நடக்கிற ஆமா மண்ணு வேணிருக்கு நிலம் நீ என்ன பண்ற சுவாசிக்கிற காத்து வேணும் காத்து கொஞ்ச நேரம் போய் அடிப்படையா என்ன பண்ற தண்ணி குடிக்கிற தண்ணி உள்ள போட்டதெல்லாம் சரிக்கணுமே சரிக்கணும் நெருப்பு நீ எங்கிறதுக்கு இடைவெளி வேணுமே வானம் இங்க மண் அப்படின்னு ஒரே வானம் ஒரே பூமி அடாராளம் நடமாறோம் இதெல்லாம் கொடுத்தாண்ட அப்போ மனம் என்னன்னாரு மனம் நினைக்கணும் எந்த ஒன்றையும் நினைத்தா போதுமா அப்புறம் அடுத்தது என்ன பண்ணமுன்னாரு இந்த இந்த ஐயரோகரும் காப்பி இப்போ குடிக்கலாமா அப்புறம் குடிக்கலாமா சூடா இருக்குமா ஆடி இருக்குமா சாயந்தரம் குடிச்சா தூக்கம் வராது இதுக்கு மாற்று வேற ஏதாவது இருக்கா கேட்டால் சொல்லப்படுவாங்களே இதையே குடிச்சிருவோமா நாமப்படுவோம் வீட்டுக்காரங்க சரி அவங்களுக்காக நாம சாப்பிடணும்னு வச்சுங்க நமக்கு தூக்கம் வராது என்ன பண்றது ஆனா புத்தி வேலை செய்யுது என்னது சாப்பிடலாமா வேணாமான்னு அது ஒரு முடிவுக்கு வரணும்ல சித்தம் ஒரு முடிவுக்கு வருது என்னது சரிப்போ ஒன்னா பையக்கன்று நாகரிகம் வேண்டுகோனு என்ன பண்றது எடுத்து வாயிலும் இது ஆணவம் ஆணவம் இங்க என்னன்னு கேட்டா வெறும் செயல்னு அர்த்தம் இந்த இடத்துல அப்ப மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நினைப்பது மனம் அது வேண்டுமா வேண்டாமா என்பது ஆராய்வது புத்தி அது ஒரு முடிவுக்கு வந்தது சித்தம் செயற்படுவது அகங்காரம் அதான் அகக்கருவி அகக்கருவின்னு நாலு சொன்னாங்க முன்ன எத்தனை சொன்னோம் இருபது இது ஒரு நாலு சேர்த்தா இருபத்தி இது ஆன்சார் ஆன்ம தத்துவம் அது என்ன பொண்ணுன்னா இந்த உயிரானது கரையேறுவதற்கு ஏற்ற ஒரு சூழல் சூழலை உருவாக்குறோம் பையன் ஐயேஸ்வரன் சொன்னால் இந்த தம்பி உன் உனக்காகிற செலவை முழுது நான் ஒத்துக்கிறேன் அவ்வளவுதானே சரி நீ என்ன வேலை படிக்கும் உனக்கு என்ன வேணும் எனக்கு தனியார உள்ள என்ன வேணும் பேன் வேணுங்க எப்போ வடிச்சம் வேணுங்க உள்ளேயே பாத்ரூம் அட்டாச்சு அதெல்லாம் வேணுங்க எனக்கு எதாவது இர இரவு வேணும்னா பால் வேணுங்க நான் இங்கிருந்து நமக்கு நேராக கல்லூரி போகிறதுக்கு அருமையாக அவனுக்கு ப்ரெஷ்ஷன் தர்றப்பா ஓட்டுறதுக்கு நூல்கள் மற்ற நோட்புக்கள் எல்லாம் நான் வாங்கி தரேன் இவ்வளவு சூழலை உருவாக்கி அவனுக்கு கொடுத்தா தான் வந்து அவன் ஐஏஎஸ் இதை இந்த ஆன்மாவானது ஐஏஎஸ் ஆகிய வீட்டின் போகணும்னா என்ன பண்ணும் இவ்வளவு சூழல் தர்றார் ஆண்டவன் நிலம் நீர்த்தி வழிவழி வேணுங்கண் மூக்கு செய்வேகிட்டா கண்ணு கைகால் வாய் இந்த எருவாய் கருவாய் வேணுங்கிற வச்சுக்கிட்டா கண்ணு சுவை ஒளி ஊர்வோசை நாட்டை அணுவிக்கணுங்கற அனுபவிப்படாக்கண்ணு இதை நினைச்சு செயற்படுறதுக்கு இந்த மனம் புத்தி சுத்த அகங்காரம் வேணுங்கிற வச்சுக்கிட்டாக்கண்ண போதுமில்ல என்ன வணக்கம் நன்றி அதான் ஆன்மதத்துவம்மதத்துவம் அவங்க போட்டு அதுல வந்து அதுவும் வர சொல்ல போனே சுவை ஒளி ஊரது ஒளி ஊர் ஓசை சைவசித்தாந்தம் கொஞ்சம் போனா போனதுக்கு காரணம்னா அது பெரும்பாலான வர சொற்கள் ஆனது இன்னொன்று இதெல்லாம் இப்ப படிக்கிறதா அறுபது தாண்டி ரிட்டையர்டாயி படிக்கலமாங்கிற ஒரு எண்ணம் வேற வந்துடுது நமக்கு மூணாவது நாங்க படுத்துற பாடு என்ன கொஞ்சம் இறங்கி என்ன தேவையில்ல ஒரு ஐஏஎஸ் ஆகணும் தக்க சூழல் கொடுக்கணும் அது தான் ஒரு ஆன்மா கரையேறணும்னா தக்க சூழல் கொடுக்கும் என்று தக்க சூழல் நாம் ஆன்ம தத்துவம் என்று சொல்லிட்டு சரி இது கொடுத்தா போதுமா ரூம் கொடுத்துட்டீங்க தனியாரே வந்து ரொம்ப அருமையா ஃபேன் இருக்கு இந்த இருக்கு எல்லாம் இருக்குது தம்பி உனக்கு எதுன்னு பொழுதுபோக்கணும்னா எனக்கு பொழுதுபோக்க வேண்டிய சும்மா ஒரு டிவி இருக்கிட்டு நான் எப்போதும் ரொம்ப டயர்டாயிருந்தா கொஞ்சம் சரி டிவியும் தந்துடுறேன் இவ்வளவு தந்துட்டா போதுமா தம்பி நீ ஐஏஎஸ் வர்றது அப்ப இவ்வளவு தந்த பிறகு நாம என்ன பண்ணுவோம் இந்த பெரு இவ்ளோ வசதியும் கொடுத்திருக்கிறேன் நீ கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கிறேன் அருமையான பல்கலைக்கழகம் சேர்ந்து இருக்கிற தமிழ் பேராசிரியர் ரொம்ப சிறந்த பேராசிரியர் கீழே இருக்கவங்க எல்லாம் ரொம்ப அருமையானவங்க நாள் தவறாம போகணும் சொல்ற பாடத்தை கேட்கணும் அன்றைய பாடத்தை அன்னைக்கே படிக்கணும் சில தெரியாமல் இருந்தா மறுநாள் பதிவு கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கணும் அதெல்லாம் செய்யணும் சரியா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்துட்டேன் அதுதான் வித்யாதத்துவம் வித்யாதத்துவம் இந்த உயிரானது இந்த சூழலை வைத்துக் கொண்டு வளர வேண்டிய தத்துவம் ஏழு முதல்ல வரைக்கும் படிச்சு அதன் பிறகு தேர்வு எழுதி அதுக்கு முதல்ல என்ன வேணும் இவ்வளவும் கொடுங்கள் காலம் சரி காலம் கொடுத்தா போதுமா நீதி என்ன நீதி அந்த காலம் முடிதும் பாட்டு திரைப்படம் பார்த்துட்டு இருந்துட்டானா டிவி திருப்பிட்டு இருந்துட்டானா நீதி என்ன ஐயா காலை எழுந்தவுடன் படிப்பு பிறகு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா பாரதி நீ அறையில இருந்தாலும் அப்பா வீட்டுல இருந்தாலும் காலை எழுந்தவுடன் படிப்பு அப்புறம் பாட்டு என்ன பாட்டு ஊர்ல இருக்கிற பாட்டு பிறகு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு உள்ளத்தை கணிவிக்கணும் பண்பாட்டில் குறையாம இருக்கணும் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலையில் இருந்து படிக்கிற மத்தியான காப்பி குடிச்சுட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளுப்பாப்பா நியதி நீதிங்கிறுவம் நான் வளருவேன் ஒரு பையன் அருமையான பல்கலைக்கழக தேர்தல் சேர்க்கிறானோ அன்று என்று பாடம் தொடங்கப்படுகிறதோ அன்று ஐந்து பேராசிரியர்கள் ஐந்து வகுப்பு நடத்தின அஞ்சு நேரம் இந்த அஞ்சு மணி நேரம் அல்லது தாய் வீட்டில உறவினர் வீட்டிலயோ படிக்கணும் அஞ்சு மணி நேரம் பாடம் கேட்டால் அஞ்சு வீட்டில் படிக்கணும் பத்து மணி நேரம் ஒதுக்கணும் இது குறைந்தது மினிமம் தேர்வு நெருங்க நெருங்க ஐந்து ஏழு ஆகணும் ஏழு பனிரெண்டு ஆகணும் இது மாதிரி ஒருத்த படிக்க முதலமைப்பு தேடிட்டு வராதா தேடிட்டு வராதா வினாத்தால் வாங்கும் போது ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்கணும் என்ன சந்தேகம் தெரியுமா ஒவ்வொரு உட்பிரிவிலும் விட்டுடுவேன் இருக்குதுங்க அதுலதான் தகராறு இருக்கணும் என்ன சந்தேகம் வரணும் வாக்கு சாயந்திரத்துல போய் தாய்மணார் என்ன பண்ண வச்சு திரைப்பட போன வந்து பாஜக எப்படி வரும் என்று பாது என்மாரா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு மாதம் இந்த ரெண்டு மாதம் எப்ப தொலையும் ரிசல்ட் வருங்கிற பேச்சு இருக்குமே தவிர செக கிளாஸ் வருமா தேர்ட் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கிறதுன்னு தெரியப்படாது